والصلاه والسلام على من لا نبي بعد اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم لقد انزلنا اليكم كتابا في ذكركم افلا تعقلون صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم اذا منعت العراق ذرحها وقفيزها وقال ايضا يوشك اهل العراق அல்லா யூஜ் கபீசுன் ஐ நதாக அல்லாவி நல்லடியார்களே அல்லாஹை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதன் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசிஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் எங்களின் இறுதி தூதர் சையது உல் கவுன தாஜுல் மதீனா முகமது முஸ்தபா சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு தற்பொழுது உலகத்தில் நிலவிக் கொண்டிருக்கும் பிரச்சினைகளை பற்றி முன்கூட்டியே நபி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இராக்குடைய விஷயத்தில் ஈராக் என்ற இந்த நாட்டுக்கு என்ன சோதனைகள் ஏற்படும் என்பதையும் ரசூசல்லா அலைய் வசல்லாம் அவர்கள் அறிவிக்காமல் இல்லை ஈராக்கு எப்படிப்பட்ட சோதனை ஏற்படும் என்பதை சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தெளிவாக விளக்கிக் கொண்டிருக்கிறது மேலான கணியத்துக்குரிய சகோதரர்களை பெரியார்களே குரானும் ஹதீஸும் முஸ்லிம்களுக்கு எல்லா காலத்திலும் வழிகாட்டலாக அல்லாஹாலா ஏற்படுத்தியிருக்கிறார் முஸ்லிம்கள் அல்லாஹுடைய கலாவையும் நபருடைய சொல் செயல் அங்கீகாரம் இவைகளை பற்றுப்பிடித்துக் கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் குரான் ஹதீஸில் இல்லாமல் தெவில்லாமல் இருக்கூடிய விஷயத்தில்தான் உலமாக்களுடைய தீர்ப்பும் நமக்கு தேவைப்படும் அதே நபையவர்கள் ஜபல் அதெல்லாம் அண்ணோ அவர்களை எமன் நாட்டுக்கு அனுப்பிய பொழுது நர்சல்லா அலைவசல்லம் அவர்கள் பார்த்து கேட்டார்கள் யாஸ் உங்களை நான் எமனுக்கு அனுப்புகிறேன் அங்கு அவரு கஷ்டங்கள் ஏற்பட்டால் தீர்ப்புகள் கொடுக்கும் விடயத்தில் சிரமங்கள் ஏற்பட்டால் என்ன முறையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் முதல் முதலாக நான் குரானை பார்ப்பேன் அதில் எனக்கு தெளிவில்லை என்றால் நான் ஹதீஸை எடுப்பேன் குரான் ஹதீஸ்லேயும் ஒரு விடயம் இல்லை என்றால் என்னுடைய சிந்தனையை சரியான முறையில் பயன்படுத்தி நான் ஒரு கொடுப்பேன் என்பதாக ஹஜரத் மாஸ் ரஜான் அவர்கள் சொன்ன பொழுது ரசூசல்லி வல்லம் மிகவும் பாராட்டினார்கள் சந்தோஷப்பட்டார்கள் துவா செய்தார்கள் இதனால் தான் நாம் பார்க்குகிறோம் நபையவர்களுடைய வஃபாத்தில் இருந்து இன்று வரைக்கும் நபையவர்களால் சொல்லப்படாத ஒரு விடயம் வெளியாகும் பொழுது அதில் கருத்துகள் உளமாக்கலிடத்தில் ஏற்படுவது அதை ஒரு தெளிவான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஹஜரத் அபுபக் ஹஜரத் உமர் ஹசரத் அலி ரதா அன் உமா இவர்கள் இருவரும் உமர் ரஜுல்லுடைய ஹிலாபத் ஆட்சி காலத்தில் ஒரு மார்க்க விஷயத்தில் ஒன்றுபட்டார்கள் இருவருமே அது கூடாது என்பதாக அது ஹராம் என்பதாக பற்ற கொடுத்தார்கள் உவரது இல்லாத வஃபானதுக்கு பிறகு அலுவது இல்லாதவர்களிடத்தில் அந்த விடத்துக்கு தெளிவு கேட்ட பொழுது அவர்கள் அது என்று சொன்னார்கள் சகோதரர் பக்கத்தில் கேட்டார் உவருடைய காலத்தில் கூடாது சொன்ன நீங்க இந்த காலத்தில் கூடும் என்று சொல்றீங்களே பொருத்தமில்லையே என்று சொன்ன பொழுது அதற்கு அலுவது இல்லாமல் சொன்னார்கள் உமருடைய காலத்தில் கூடாது என்று கொடுத்த அதே தீர்ப்ப கொடுங்க என்று நான் அனுமதிக்கிறேன் அவருடைய அந்த வார்த்தை மகிழ்ச்சி என்று அழுதையில்லான் அவர்கள் சொன்னார்கள் ஆக இதிலிருந்து தெளிவாக விளங்குகிறது இந்த நான் சொல்லும் இந்த அதிசை இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலை அவர்கள் சகில் புகாரி கிதாபுல் மனாக்கிப் என்ற சாபாக்களுடைய வரலாறை பதிவு செய்யும் இடத்தில் இந்த சம்பவத்தை பதிவு அவன் மேலான சகோதரர்களை பெரியார்களே அல்லா குரானில் சொல்கிறார் விஷயம் வரும்பொழுது கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஹஜரத் அலி அவர்களுக்கு கூடுமன்றை தெளிவிருந்தும் கூட ஹராம் என்ற ஒரு தெளிவு வந்த காரணத்தினால் அதை அவர்கள் பின்பற்றிருக்கிறார்கள் ஆக குரான் ஹதீஸ் சகந்த அல்லாவை அஞ்சு பயப்படக்கூடிய உளமாக்கல் எடுக்கக்கூடிய தீர்ப்பை பின்பற்றுவதுதான் உம்மத்துக்கு ஈரேற்றத்துக்கும் வெற்றிக்கும் காரணமாக அமையும் அந்த அடிப்படையில் ரசூசல்லி வல்லம் அவர்கள் நமக்கு ஆகப்பெரிய ஆய்வாக ஆகப்பெரிய வழிகாட்டலாக அல்லா எல்லா சிவத்தையும் உள்ளடக்கியவர்களாக அவர்களை அல்லா தெரிவு செய்தார் அவர்கள் குரானுக்கு முதல் முஃபிலாக குரானை இன்டர்பிரட் பண்ணக்கூடிய அதில் கமெண்ட்ஸ் அதனுடைய கருத்துகளை வெளிப்படுத்தக்கூடிய தப்சீல் செய்யக்கூடிய முதல் தகுதி அவர்களுக்கு தான் இருந்தது அல்லா குரானில் இரண்டு வகையான கருத்துக்களை இரண்டு வகையான சம்பவங்களை இரண்டு வகையான படிப்பினைக்குரிய விஷயங்களை அல்ல குரானில் சொல்லியிருக்கிறார் ஒன்று கடந்தது ஒன்று எதிர்காலத்தில் வரக்கூடியது கடந்த காலத்து வரலாறுகள் குரானில் ஏராளமாக வந்திருக்கிறது ஆ சமூக கூட்டத்துக்கு என்ன நடந்தது காவாசிகளுக்கு என்ன நடந்தது அல்லா காரூனை எப்படி அளித்தால் அல்லாஹ் பிரௌனுக்கு எப்படி தண்டனை கொடுத்தால் சபா உடைய அந்த எவன் நாட்டு மக்களுக்கு அல்லா எப்படி தண்டனை கொடுத்தால் அல்லா முன்னோர்களை எப்படி பாதுகாத்தான் என்ற வரலாறுகளை குரான் நமக்கு சொல்லியிருக்கிறது போல பிற்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களையும் குரான் நமக்கு அறிவிச்சிருக்கிறது கேமத்து வரப்போகிறது பூமி அழிய போகிறது சூரியனை அல்லா சுருட்ட போகிறான் பானம் பூமி அனைத்தும் சுருங்கிவிடும் الله قد لي عزي عبدين مات بدوان مليق لي الله فنجاك بدوان القارية ما القارعة وما دراق ما القارعة الله تعالى سلقنا لذا وقأة الواقعة ليس لوقعتها كاذبة لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة إذا أبنهم اقتربت الساة قيامة تنرنجي بتبري إما داها الله سلقنا إلا ينشي معها قيامة ورطان بوهر ري أما يتسألون عن النبأ الأظيم الذي هم فيه مختلفون வரப்போகிறது அல்லா உலகம் அழிய போகிறது அல்லா உலகத்தை ஒரு மாவுருண்டையை போல ஆக்கப்போகிறான் என்ற எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அதிசயமான விஷயங்கள் புத்திக்கு படக்கூடியதல்ல சூரியனை அல்லா சுருத்து விடுவான் பூமியை அல்லா சுருட்டி விடுவான் அல்ல மனிதர்களை ஈசல்களை போன்று விழுத்தாட்டி விடுவான் மலைகளை எல்லாம் பஞ்சாக்கி விடுவான் என்று உலகத்தையும் ஒரு மாவுருண்டை போன்று கொண்டு வருவார் நடக்க இருக்கும் காரியங்களையும் ஏராளமாக புரான் நமக்கு சொல்லியிருக்கிறது இதே போன்றுதான் ஹசரத் முகமது சல்லா அலை வசல்லம் அவர்கள் நாம் கேட்ட பல சம்பவங்களை பல கட்டங்களில் நவீனர்கள் சொல்லியிருக்கிறார்கள் புகாரி ஷெரீஃபில் முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய சரியான சில உதாரணங்களை நம்முடைய கருத்துக்கு எடுக்கலாம் நவியவர்கள் மூணு பேர் குகையில் போய் தங்கிக் கொண்ட அந்த கொகையில் சிக்கிக் கொண்ட அந்த சம்பவத்தை எடுத்து சொன்னார்கள் மூணு பேர் துவா செய்தார்கள் அவர்கள் வெளியேறினார்கள் அந்த கல் அகற்றப்பட்டது இது நவியவர்களால் சொல்லப்பட்ட முட்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் செயல் புகாரில் முஸ்லீமில் இந்த ஹதீஷ் பதிவாக இருக்கிறது மூணு பேர் வெங்குஷ்டம் வலுக்கு இன்னும் அவர்களுக்கு குருடராக இருந்த மூணு பேருக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத் அந்த நேமத்தை புறக்கணித்த ரெண்டு பேருக்கு அல்லா சுவான திரும்ப வெண்குஷ்டத்தையும் அல்லா திரும்ப அவருக்கு அந்த மறுக்கு தலையையும் கொடுத்தால் குருடர் நன்றி உள்ளவராக மாறினார் அல்லாஹ் அவருக்கு அந்த வாழ்க்கையில் வரக்க செய்தார் கொடுத்ததை பறித்தால் நன்றி கேட்ட நேரத்தில் அல்லாஹ் நீடிக்க செய்தால் நன்றி உள்ளவர்களாக மாறும் பொழுது என்ற இந்த சம்பவம் சகில் புகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது நிறைய ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார்கள் ஒருவன் ஒரு காணியை விக்கின்றார் அந்த காணியை வேறொருவர் வாங்கினார் அந்த வாங்கினவருடைய காணியில உள்ளுக்கு தோண்டி பார்த்தார் புதையில் இருந்தது அந்த புதையல் பொறுமதியான சில பொருட்கள் இருந்தது காணியை வாங்கியவர் இடத்துல போய் கொடுத்தார் இது உங்களுடைய அவர் சொன்னார் நா வித்தையு எனக்குள்ளதல்ல உங்களுக்குரியது ரெண்டு பேருக்கும் தகராறு காணியை பிடிச்சல்ல இன்றைக்கு தகராறு என்ன ஒரு சான் காணிக்காக சகோதரன் சகோதரனுடைய பகன் பகையாக இருக்கிறார் குடும்பம் குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறது வீடு வீடாக பிரிஞ்சிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் கோட்டில் அலைகிறார்கள் எதுக்காக ஒரு சான் பூமிக்கு ஆக வேண்டி தான் வாங்கிய பூமிக்குள்ளே ஒரு குதையில் இருக்கிறது அது தனக்குதான் சொந்தம் இல்லை உங்களுக்கு சொந்தம் என்று தீர்ப்பு கொடுக்கிறார் இந்த சம்பவத்தை நரசிசல் அல்லி வசல்லம் சொன்னதை சைல் புகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது காசி கொண்டு அந்த காசி தீர்ப்பு கொடுத்தார் என்ன தீர்ப்பு கொடுத்தார் அவர் சொன்னார் உங்களுக்கு ஒரு மகன் உங்களுக்கு ஒரு மகள் இதை அவர்களுக்கு கொடுத்து ரெண்டு பேரையும் மரமுடித்து அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை சொன்னார்கள் ஒரு மனிதன் மீது நான் சொன்னதே விவசாயத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் தவிர என் மீது சவாராகிறதுக்கு அல்ல என்று சொன்ன பொழுதேசாஹெல்லாம் அந்த சம்பவத்தை சொல்லி காண்பித்தார்கள் மாடு பேசியவை ஓனாய் பேசியவை சைல் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது இது போன்ற ஏராளமான சம்பவங்கள் முஸ்லிமில் பதிவாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இன்னும் செல்லும் ஒரு நாள் ஒரு சம்மத்தை சொன்னார்கள் ஒரு மனிதன் அல்லாவுடைய பெயர் சொல்லி ஒரு கடன் வாங்கினான் அந்த கடன் எதுக்காக எடுத்தார் தன்னுடைய முக்கியமான தேவைக்கு எடுத்தார் ஆயிரம் சொன்னால் இந்த திருவையில் இந்த நேரத்தில் இந்த வரக்கூடிய தோணியில் அல்லது கப்பலில் நான் இதை அனுப்பி வைப்பேன் அந்த நாள் அந்த நேரம் அவனுக்கு அனுப்ப முடியவில்லை என்ன செய்தான் சிரைத்து போனான் ஒரு மரக்கட்டை எடுத்தான் அதை பிளந்தான் அதுக்குள்ளே அந்த பணத்தை விட்டான் எடுத்து வந்தேன் தண்ணிக்கு எதிரோரத்திலோ அந்த கரையோரத்திலோ உள்ளவர் மிக நேரம் எதிர்பார்த்தார் வரவில்லை ஒரு மரக்கட்டை வருகிறது அதை வீட்டுக்கு ஏதும் விரவுக்கு உதவும் என்று சுமந்து கொண்டு போய் அதை பிளந்து அதுக்குள்ளே அந்த பணம் இருந்தது இந்த அரிசை பதிவு செய்கிறார்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை அல்லாவின் மீது விசுவாசம் உள்ளத்துல பதிவாகும் என்று சொன்னார் அல்லாத்தார்கள் எப்படிப்பட்ட உதவியை அல்லாஹ் செய்வான் அந்த மனிதனுக்கு கேட்கல உள்ளம் திரும்ப பணத்தை எடுத்துக்கொண்டே ஒரு நாள் அவரிடத்தில் போகிறான் போய் சொன்ன பணம் எடுத்தேன் இதோ என்று பொறுத்த பொழுது அவன் சொன்னான் நீ சாட்சியாக வைத்து பணத்தை எடுத்தாயோ அந்த அல்லா எனக்கு பணத்தை திருப்பி தந்துவிட்டான் நம்பிக்கை உள்ளவர்கள் அகலத்தின் மீது பற்றுள்ளவர்கள் சொர்க்கத்தின் ஆசிரியர் உலகத்தின் மோகமற்றவர்கள் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம் இப்படிதான் என்பதை தான் நபிசல்லி வசல்லம் இந்த சம்பவங்கள் மூலமாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள் மேலான சகோதரர்களுக்கு தெரியார்களே இது போன்ற ஏராளமான ஹரிசல் சையானவாயத்துகள் பதிவாக இருக்கிற நபி அவர்கள் இன்னும் நடக்கக்கூடிய விஷயங்களை எதிர்காலத்தில் தியானத்துடைய அடையாளங்கள் என்ற தலைப்புல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் மிக நீண்ட ஹதீஸ் அந்த ஹதீஸ் எப்படி வருது எந்த ஒரு இந்த அளவுக்கு நபியவர்கள் மிக நீண்ட பயானே கிடையாது நபிவர்கள் தொழுதார்கள் அதுக்கு பிறகு சைதல் மெம்பர் மெம்பர்கள் இருந்தார்கள் அஷாத்திராம அடையாளங்களை பயன் செய்தார்கள் எதுவரைக்கும் நுகர் தொழுதார்கள் திருமயார்கள் சைதல் மெம்பர் மினத்தொகர் அசத் அசர் வரைக்கும் தொடர்ச்சியாக பயன் செய்தார்கள் அதன் பிறகு நவையர்கள் அசரை மர்மர்கள் ஏறினார்கள் திரும்ப பயன் செய்தார்கள் மகறிவாகிவிட்டது மகறி வரைக்கும் கேமரத் வரைக்கும் என்னென்ன மறப்போகிறதோ அத்தனையுமே பயன் சென்றார்கள் இராக்கு என்ன நடக்கும் ஷாமுக்கு என்ன நடக்கும் உலகத்தில் என்ன ஏற்படும் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் என்பதை எல்லாம் அவர்கள் கூட்டங்கள் சண்டை செய்வார்கள் சண்டை செய்வார்கள் சண்டை செய்வார்கள் ஹதரத் அலி ஹதரத் மாவியா ரஜா நகர் ரெண்டு பேருக்கும் இடையில பலத்த மோதல் ஏற்பட்டது நபியுடைய பேரன் ஹசன் அல்லது ஹுசைன் அவர்கள் மூலமாக அல்ல அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தினார் பில வந்தது மூலமாக வந்தது நயவஞ்சகர்கள் மூலமாக எப்பையும் நல்லவர்கள் மத்தியில் பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள் யார் நயவஞ்சர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் உள்ளம் கெட்டவர்கள் நிபா உள்ளவர்கள் தீய எண்ணம் உள்ளவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அழிவில் இருக்கும் தானோ பாவத்தில் இருப்பார்கள் தானோ அத்தனையும் ஹராத்தையும் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய நோக்கம் நல்லவர்கள் மத்தியில் பிளவுண்டாக்குவார்கள் அப்படிப்பட்டதுதான் ஹசரத் அலி ஹசரத் மாவியா ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை உண்டாக்கிறார்கள் அல்ல அந்த பேரனை கொண்டு சுழகேற்படுத்தினார் என்னுடைய பேரன் பிரச்சனைகள் வரும் பொழுதுவார் இது போன்ற சம்பவங்களை குறிப்பிட்டு பிற்காலத்தில் என்ன நடக்க போகிறது சொன்னார்கள் வருவார்கள் வருவார்கள் என்றால் ஏற்பட மாட்டாது பெரிய சாதனை தான் நைன்டீன் எயிட்டி த்ரீ பார்லிமெண்ட் பாஸ் பண்ணப்பட்டது அதுக்கு முதல மூத்தோடைய காலத்தில் பார்லிமெண்ட்ல கொளரப்பட்ட ஒரு தீர்வு தான் காணிகள் உலக நாட்டில் எங்கேயுமே ஒரு இனத்தை காபிராக்கினதாக இருந்தால் அது பாகிஸ்தான் பெரும் போராடினார்கள் என்னுடைய மௌலாலா யூசுப் பின்னூடு சொன்னாலே அவர்கள் இதனால தான் நஞ்சூட்டப்பட்ட ஒரு இஸ்லாமாபாத் ஷகிதார்கள் அந்த காதியானிகளுடைய சூழ்ச்சி இன்றைக்கு உலகத்தில எல்லா பகுதியிலையும் பெரும் முயற்சி அவர்களது சேட்டலைட்ஸ் அவருடைய டிவி சேனல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது இலங்கையிலும் மிக விழிப்பாக இருக்கணும் எங்கேயும் சம்பந்தங்கள் திருமணங்கள் நடைபெறும் பொழுது குறிப்பாக நீர் கொழும்பு பகுதியில் மத்தமால பகுதியில் திருமணங்கள் நடைபெறும் பொழுது கொஞ்சம் அவதானிச்சு பார்க்கணும் இவருக்கு ஏதும் காதியாரியோட தொடர்பு இருக்கிறதா நபியர்கள் அறிவித்தார்கள் வருவார்கள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் என்பதாக நபியவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் வருய்ன்ளை பழிப்பான் நூறு வயதாக இருக்கும் பொழுது அவருடைய அவர்களை அழைத்து வந்தார் இந்த சஹாபிய தொங்க வச்சால் அவர்கள் அடிகிறது நூறு வயது தாயை காட்டினார் என்ன செய்து வைத்திருக்கிறேன் சொன்ன உல ஒருவன் கொலை அநியாயக்காரன் தைரியமாக சொன்னார் நீ தான் என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னது கடந்து கொண்டே இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இன்றும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே மது ஆமாவும் விபச்சாரம் பொதுவாகவும் சூடு மக்கள் விளையாட ஆரம்பிப்பார்கள் சர்வசாத ஒரு வீட்டில் சிலா நடக்கிறது சிலா நடக்கிறது மக்கள் பெண்களுடன் பல ஆரம்பித்து நல்ல தீன்தாரிகளுடைய வீட்டிலையும் அந்நிய ஆண்கள் சர்வசாதார இருக்க மாட்டார்கள் அந்நிய பெண் என்பதை அதை அவர்களிடத்தில் பொருட்படுத்த மாட்டார்கள் தன்னுடைய மனைவிமார்களையும் ராணிகளைப் போல அவர்கள் அலங்கரித்து அந்நியர்களுக்கு காட்டுவதில் அதையும் துணிச்சு விடுவார்கள் இப்படிப்பட்ட மோசமான காரியங்கள் துணியால் ஏற்படும் என்பதை எச்சரித்தார்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய நவி இறக்கம் உள்ளவன்னா பெண்களுடைய இந்த பியூட்டி பார்லருக்கு போய் இந்த பெண்கள் எப்படி மேக்அப் பண்ணுவாங்க அவருடைய தலைமுடிகளை எப்படி செய்வாங்க இதை கூட இன்னைக்கு நானும் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஐநூறு வருஷத்துக்கு முறை சை முஸ்லிமுக்கை கமன்சி எழுதின இமாம் எழுதுகிறார் எங்களுக்கும் காசியா துன் ஆரியா துன் மாத்து களைஞ்சிருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க இருப்பாங்க அந்நியர்களை தன் சாய்ப்பாங்க அவங்க போலதான் இருக்கும் சாரி எந்த இடமெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடாதோ அந்த இடமெல்லாம் தொடர்ந்து இருக்கும் என்று நல்ல அன்றைக்கு இதனால தான் வலியுறுத்துகிறது இல்லையென்றால் விபரீதம் ஒவ்வொரு இடத்திலும் வரக்கூடிய இதே இராக்க சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் இந்த ஈராக்கிலிருந்து கிராமத்தில் இருந்து ஒரு பெண் தனிமையில தட்ட தனிய மக்காவுக்கு வந்து அவளுக்கு ஆபத்து வரமாட்டாது வரப்போகிறார் அவருடைய பேர் அவருக்கு வெண்குஷ்டம் ஏற்படும் அவருடைய மேல அந்த வெள்ள போடும் அதுக்கு பிறகு அவர் துவாசிவார் அல்ல அவருக்கு சுகத்தை கொடுப்பார் ஒரு ஒரு தங்க வெள்ளுவங்களை வச்சு தேடினா அப்ப ஒரு மனிதர் குதிரைகளை அதை சுத்தம் செய்து கொண்டு கல்வி கொண்டிருக்கிறார் முன்பு இப்படி ஒரு மனிதர் வருவார் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக கருணி அவர்களை பத்தி அதற்கு செல்லாலே செல்லம் சொன்ன வார்த்தையன் அவருக்குறம் ஒரு தங்க வெள்ளி காசளவுதான் மிச்சமாக இருக்கும் உங்கள யார் அவரை சந்திக்கிறாரோ அவர் உங்களை உங்களுக்காக வேண்டி பாவன்னிப்பு கேட்கட்டும் என்பதாக நபிவர்கள் சொன்னார்கள் அதே போன்று மேலான சகோதரர்களை செல்லும் இராக்கு இராக்கு ஏற்பட்டு இருக்கிறது எங்க அன்பு நபி எங்களுக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முதல் உலகத்தில் நடக்கிறது எல்லாம் வெட்டு வெளிச்சமாக வெட்டு தெளிவாக சொல்லிட்டு போனதுக்கு பிறகும் நீங்க அந்த அன்பு நபியின் அடிசுட்டை பின்பற்றாமல் அவர்களுடைய சுண்ணத்துகளை எடுத்து நடக்காமல் இருப்போம் என்றால் எங்களை போன்ற நஷ்டவாலைகள் எங்களை போல கஷ்டவாலைகள் வேற யாரும் இருக்க முடியாது என்ன வார்த்தை சொல்கிறார்கள் அவளுக்கு தடை வரும் பொருள்கள் போறத்துடைய தலைவரும் அல்லா அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி அவர்களுக்கு பண நெருக்கடி அவருடைய பொருளை கொண்டு போய் இன்னைக்கு பெட்ரோலை கடத்தி கடத்தி கொண்டு வராங்க விற்கப்படுது அதை எங்க கண்டுபிடிக்கிறாங்களோ உடனே அது பறிமுதல் அது கன்பிஸ்கேட் கன்பிஸ்கேட் பண்ணி அவருடைய பொருள் எல்லாம் ஏலத்தில் போடுபடுகிறது இந்த தடை இன்னைக்கு இருக்குது அந்த நேரம் சஹாவை கேட்டாங்க அரபிகளுக்கு அஜமிகள் இப்படியான தடைகளை ஏற்படுத்துவார்கள் அரபிகளுக்கு அஜமிகள் நேற்றுல ஈராக்க பற்றி பேசுறோம் உலகம் எல்லாம் ஈராக்க பற்றி பேசுறாங்க வேற சகோதரர்களும் பெரியார்களே கவலைதான் முஸ்னத் அகமது உடைய ஒரு சையான ஹரீஸ்ல வந்திருக்கு ஒரு கலமரும் இராக்கு நல்லவர்கள் சிரியாவுக்கு போயிருவாங்க சிரியாவுடைய கெட்டவர்கள் இராக்கு வந்துடுவாங்க சூதனை வரும் ஆனால் கவலைக்குரிய விஷயம் சமீபத்தில் ஒரு ஆலிமுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று துபாயில துபாயில நான் முன்னாளை முன்பு இருந்த பொழுது ஹஜ் முடிச்சுட்டு வரும் ஒரு பெரும் ஆலிமுடையூ இருந்தது நடக்கூடிய இந்த நிலைமைகளை முன்வைத்தவங்க அவர் சொல்கிறார் வழிநாள் அல்லாவின் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பினார் உலகத்தில் தலைவர்கள் இவ்வளவு காலத்தில் யாருமே அரபு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் பேசுது எங்கே உள்ள எல்லாம் பற்றி காலப்படுறாங்க முஸ்லீம் நாடுகளுக்கு முஸ்லீம் தலைவர்களுடைய உள்ளத்தில் அல்லா ஒரு காலமரும் எல்லா பகைவர்களும் உலகத்தில் உள்ள எல்லாரும் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்வார்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்வார்கள் விருப்பம் சாப்பிட வாங்க சாப்பாடுல வந்து எப்படி பரீட்சை எடுப்பாங்களோ அதை போலதான் உங்களை துண்டு துண்டா அறிவாங்க என்ன நடக்கும் என்ற நோய் ஏற்படும் மண் மகன் கேட்டாங்க விஷயத்தை இது அவருக்கு தான் இவருக்கு தான் இல்ல இங்க காட்டு எனக்கு தான் பேசக்கூடிய நான் எனக்கு தான் கேட்கக்கூடிய நீங்க ஒவ்வொருவரும் எனக்கு தான் வெறுப்பு மவுத்துடைய வெறுப்பு இது இராக் செய்யவானா சவுதி செய்யவானா சவுதிய குறை என்ன கிடைக்கும் இராக்க குறை என்ன கிடைக்கும் லிபியாவுக்குற சொல்லி என்ன கிடைக்கும் சிரியாவுக்குற சொல்லி என்ன கிடைக்கும் முப்பதா அறுபதாம் நாடுகள் மூன்று முஸ்லீம்கள் சொற்ப மக்கள் எங்களை பத்தி யோசிப்போம் நாங்க என்ன செய்வோம் அந்த காசுகளை போல காசிகள் ஏழு வாலிபர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் பாதுகாப்பு தா என்று அவர்கள் ஏற்படுத்தம்ன்னார்களவியையும் அவர்களை பற்றியும் அவர்கள் வரப்போறார்கள் மகதி என்று ஒருவர் வரப்போகிறார் என்பதையும் நவியவர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள் நல்ல உள்ள பதிவு என்ன சொல்லிவிட்டது மகதி எங்களை சேர்ந்தவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் பாத்திமாவுடைய சந்ததியில் பிறக்கக்கூடியவர் கொண்டு உலகத்தில் இந்த சுப்பத்தையும் அல்ல நாசப்படுத்தும் ஒரே இரவு நிலைமைகளை சொன்னார்கள் அது யாரு சொன்னாலும் சரிதான் செல்லும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் பாதிக்க இல்லை செல்லும் என்ன சொன்னார்கள் மறதி என்ன அடையாளம் அவருடைய பெயர் என்னுடைய பெயர் அவருடைய தகப்பனின் பெயர் என்னுடைய தகப்பனின் பெயர் அவருடைய முகம் எப்படி இருக்கும் அவரை ஈராக்கில் உள்ள மக்கள் கண்டுபிடிப்பார்கள் அவரிடத்தில் பயார்கள் அவர் தொலைவிக்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இறங்குவார்கள் ஈசாலை நீங்க தொழில் இங்கே மாறி அந்த நேரம் ஈசாலேஸ்லாம் இல்ல நான் தொழிலிக்க மாட்டேன் நீங்க தான் தொழுவிக்கணும் அங்குதான் தஜால் வெளியாகுவான் இந்த தஜால தமிழி கண்ணால கண்டார்களோ தமிவு தாரி என்ற சஹாவி கண்ணால கண்டார்களோ அந்த சஹாவி கண்டேன் ஆப்ரிக்காவுடைய ஒரு காட்டில நான் பிரயாணம் செய்து கொண்டிருக்க முழு அவன் ஒரு கொகைக்குள்ளே இருந்து சிரிச்சு கொண்டிருக்கிறான் ஏன் என்று கேட்டேன் மக்கால மதீனால முகம்மது வந்துவிட்டார் என்று நான் கேள்விப்படுகிறேன் என்று சிரித்தான் ஆம் வந்துவிட்டால் அவண்ட காலமும் நெருங்கி விட்டது ஏன்னா சோதரிகளே அமெரிக்காவை வச்ச நாளைக்கு கண்டுபிடிச்சாங்க அதே போல நபர் அறிவால் எங்கோ இருந்து வெளியாகுவார்கள் அவரை அளிப்பார்கள் ஏழு வருஷம் ஆட்சி நடக்கும் உலகத்தில் நிம்மதியும் சாந்தியும் உண்டாகும் சகோதரர்களே மகதி வரும்போத நாங்க எங்களை மகதியாக நாங்கள் ஒவ்வொருவரும் நேர்வழி அடையக்கூடியவர்களாக எங்களை நேர்வழியில் கொண்டு செல்லக்கூடியவர்களாக மாறுவதால் எங்க பொறுப்பை தவிர மா எதிர்பார்த்து நான் பாவத்தில் ஈடுபடுறது என்பதல்ல மாதிரியை எதிர்பார்த்து நான் எல்லா தவறையும் செஞ்சு கொண்டு வாழ்றது என்பதல்ல நான் என்னை சீர்திருத்தி நான் அந்த நேரான பாதையில் போகும்பொழுது அல்லா நிச்சயமாக அந்த நிலைமையை கொண்டு வருவாள் உலகத்தில் நிம்மதியும் கண்ணியமும் உயர்வும் முஸ்லிம்களுக்கு தான் முஸ்லிம்கள் கண்ணியமாக வாழ்ந்தால் எப்படி அந்த செயல் புகாரில் ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுத தினம் பணத்தை திருப்பி கொடுக்கிறதுக்கு அல்லாவின் மீது நம்பிக்கை வச்சு அந்த மரக்கட்டை உள்ள போட்டாரோ அதே போல நாளடைங்க மீது நம்பிக்கை வச்சு நிலைமையை சீராக்கு நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழணும் என்று நாங்கள் எங்களுடைய நிலைமைகளை மாற்றினான் இந்த ஒரு வருஷ காலமாக இந்த நாட்டில் நிலவுகிறது ஒரு புறம் நிம்மதி நெருக்கடி இது ரெண்டும் இருக்குது நாங்க அரசாங்கத்தை இதய குரல் சொல்லி ஒன்று நடக்க மாட்டாது எங்களை தான் குரல் சொல்லணும் எங்களுடைய நிலைமைகளை சீராக்கணும் நாங்கள் அன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு முதல் தோல்வா செஞ்சோம் இலங்கையில் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு ஊரிலையும் நான் ஒரு முஸ்லீம் ஊர்லிஸ்கா மலத்துல துளவிச்சேன் அந்த ஊர்ல சொன்னாங்க வருஷமான வருஷமான தேவைங்களுக்கு ஏற்பட அப்படிப்பட்ட இலங்கையில் எல்லா மதரசாக்கள் உணவாக்கல் தாய்கள் அல்லா உடைய மக்கள் எல்லாரும் கண்ணீர் வடிச்சாங்க நல்ல நிலைமை கொழந்திருக்கிறார்கள் நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது உயிர்பாலை நீங்கி இருக்கிறது இது அரசாங்கம் மலை நின்றது மா சண்ட நேரம் மாவன அழிவு நேரம் இன்றைக்கும் தௌவா செய்வோம் அல்ல நிலைமைகளை சீராக்குவான் எங்களுக்கு மாத்திரம் அல்ல உலக நாட்டு அந்த மக்கள் அந்த இராக்கில் வசிக்கப்படுவார்கள் அநியாயக்காரர்களுடைய அநியாயத்தில் சிக்கி விடாமல் நேற்று சகோதரர் பார்லிமெண்ட்ல பேசியது போல அவர் ஒரு அழகான விஷயத்தை குறிப்பிட்டார் இராக்கு அடிக்கிறது இராக்கு அடிக்கிறது நினைக்கவானா அதோட நாட்டுக்கு அடிக்கிறது தான் ஒரு காபிரி சகோதரர் நேற்று சொன்ன வாசகம் ஏன் அரபு நாடுகள் பொருளாதாரம் தங்கியிருக்கிறது இந்த நாட்டுடைய பொருளாதாரம் அரபு நாட்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புதான் அரபு நாட்டுக்கு ஈராக்கு அடிச்சா அங்குள்ள மக்கள் ஆப்கானிஸ்தான் மக்கள் பல லட்சக்கிள் தாங்க முடியாம சென்ற வருடங்கள் அகதிகளாக போனது போல இந்த ஈராக் மக்களும் போக ஆரம்பிச்சா அவர்கள் போவார்கள் பக்கத்து நாடுகளுக்கு அவர்கள் போகக்கூடிய நேரத்தில் இலங்கைக்குதான் உங்களுடைய நாட்டு மக்கள் திரும்பி வருவார்கள் என்ற ஒரு குறிப்பான விஷயத்தை சொல்லிக் காட்டினார் எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல முஸ்லிம் சகோதரம் உள்ளம் பறந்து தௌவா செய்து வண்டாடுவோம் இந்து உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலவையாக எல்லா முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை தருவாயாக உலக முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக காவத்துள்ளாவையும் மதீனா உணவரவையும் மைத்தூர் முக்கத்தை செய்யும் பாதுகாப்பாயாக முஸ்லிம்களை கண்ணியமாக பெரும் ஒரு தொகையாக இருக்கிறோம் ஒன்று செய்ய முடியாத நிலைமையாக இருக்கிறது எங்களிடத்தில் பணம் எங்களிடத்தில் எல்லாமே இருக்கிறது ஆனால் ஒற்றுமை இல்லாத சிறு நாட்டில் கூட எங்களுடைய அரசியல்வாதிகள் ஒற்றுமையை அநியாயக்காரர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து அந்த இராக் நாட்டு மக்களை பாதுகாப்பாக நாட்டு மக்களை பாதுகாப்பாக உலக நாட்டு முஸ்லிம்களுடைய ரத்தத்தையும் கண்ணியத்தையும் பொருளையும் உயிரையும் ாய் உடைய கைவசம் இருக்கிறதே உன்னிடத்திலே நிம்மதியையும் உயர்வையும் கண்ணியத்தையும் ராகத்தையும்